பாடம் ஏழு குளிப்பதன் காரணத்தால் நோயோ மரணமோ ஏற்பட்டுவிடும் என குளிப்பு கடமையான ஒருவர் தாகம் ஏற்பட்டுமோ என்று அஞ்சினால் மண்ணில் தயமம் செய்து கொள்ளலாம் குளிரான ஒரு இரவில் அமர்வின ஆசிரதியில் தாகும் அவர்களுக்கு குளிப்பு கடமையாகிவிட்டது அப்போது அவர்கள் தயமம் செய்து கொண்டு உங்கள் ஆத்மாக்களை நீங்கள் கொலை செய்து விட வேண்டாம் நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது இறக்க முடியவனாக இருக்கிறான் என்று நான்காவது அத்தியாயம் நூற்றி வசனத்தை ஓதினார்கள் இந்த விஷயத்தை அவர்கள் நபி சொல்லாஹும் அலிஹி வசல்லாம் அவர்களிடம் கூறிய அவர்கள் அவரை இந்த குறையும் கூறவில்லை